அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு தூங்குக தூங்கிச் செய்ய்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை காலந்தாழ்த்திச் செய்யக்கூடிய செயல்களை காலந்தாழ்த்திச் செய்க ஆனால் விரைவாகச் செய்ய வேண்டிய செயல்களை காலந்தாழ்த்தாமல் அப்போதே செய்வாயாக தூங்கிச் செயற்பால தூங்குக தூங்காது செய்யும் வினை தூங்கற்க அப்படி புரிஞ்சுக்கணும் ஏற்கனவே ஒரு வகுப்பில் மேற்கோளாக சொன்னேன் சமீபத்தில் அரசியலிலே நீண்டகால திட்டங்கள் பல இருக்கலாம் அவைகளை எல்லாம் திட்டம் அதன்படி செய்ய வேண்டும் அதே உடனடி பிரச்சனையும் இருக்கும் அதை தாமதியாது செய்து முடித்து விட வேண்டும் செய்யும் வினைகளை அல்லது செயல்களை நீண்டகால திட்டம் எனவும் குறுகிய கால திட்டம் எனவும் பாகுபாடு செய்து கொண்டு செய்ய வேண்டும் என்பது கருத்து முன் உள்ளுவோனை பின் உள்ளினேனே புறநானூற்று பாடல் என்று சங்க புலவர் சொன்னபடி முன்வினை பின்வினைகளை அறிந்து செய்தல் வினை செயல் வகையாகும் என்றார் முதல் குரட்பா இரண்டாவது குரட்பா ஆகிய குரட்பாக்களில் இந்த இரண்டு குரட்பாக்களிலும் செய்யும் செயலினுடைய திறனானது அருளப்பட்டிருக்கிறது தூங்காமை கல்வி துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலநாழ்பவர்க்கு இது முன்னூற்றி எண்பத்தி மூணாவது திருக்குறள் இறைமாட்சியில் வந்திருக்கிறது தூங்காமை அப்படிங்கிறது காரியங்களில் விரைவாக செய்யக்கூடிய தன்மையை குறிக்கும் என்று பெரியோர்கள் உரை எழுதியிருக்கிறார்கள் இறைமாட்சி அதிகாரத்தை நாம் இன்னும் படிக்கல மற்றொரு திருக்குறள் வகுப்பில் இது நடந்து கொண்டு இருக்கிறது அதில் இறைமாட்சி அதிகாரம்தான் சொல்லி கொண்டிருக்கிறேன் இதுவரைக்கும் நாம் இறைமாட்சி அதிகாரத்தை இந்த வாட்ஸ்அப் செய்திகளில் பார்க்கலை ஆனால் இந்த இடத்துல இந்த திருக்குறளை நாம் நினைவுபடுத்த வேண்டியிருக்கிறது மழை பெய்து ஈரம் அமையும் வரை எதிர்நோக்கி இருந்து பிறகு விதைத்தால் சிறந்த பயன் கிடைக்கும் அதுபோல நம்முடைய பணிகளில் எது முக்கியமானது எது உடன் செய்ய வேண்டியது எது முக்கியமல்லாதது எது பிறகு செய்யக்கூடியது ஒவ்வொரு செயலுக்கும் உரிய கெடு டெட்லைன்னு சொல்கிறார்கள்வா என்ன என்பதை நன்கு ஆராய்ந்து இவற்றையெல்லாம் நன்கு ஆராய்ச்சி பண்ணி தெளிவான செயல் திட்டம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் குறிப்பாக இராணுவத்துக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும் நம்ம அன்றாட வாழ்க்கையில் எப்படி இல்லாமல் நடத்தி கொண்டிருக்கிறோம் வாழ்க்கையில ப்ரையாரிட்டி எது எப்படி செய்யணும்னு ஒரு பெரிய பெரிய தலைமையில் இருக்கக்கூடியவங்களாம் வேலை ஓயாம இதை பற்றி தான் சிந்தித்து கொண்டிருப்பார்கள் அப்படி தான் செயலாற்றுவார்கள் அப்படி செயலாற்றினாதான் சமூகம் ஒழுங்காக இயங்க முடியும் எந்த வேலையை உடனடியாக செய்து முடிக்க வேண்டும் எந்த வேலையை பிறகு செய்ய வேண்டும் என்று முடிவெடுக்க வேண்டும் ஆங்கிலத்தில் ப்ரயாரிட்டைசிங் என்று இதை பற்றி கூறுவார்கள் இவ்வாறு செய்ய வேண்டிய செயல்களை பிரித்து தகுந்த நேரத்தை ஒதுக்கவில்லை என்றால் நம்முடைய நேரமும் வீணாகும் செயலும் சரிவர நடைபெறாது ஒரு நாளுக்குரிய திட்டம் ஒரு வாரத்துக்கு ஒரு மாதத்திற்கு ஒரு வருடத்திற்குரிய திட்டம் நம்மிடத்தில் தெளிவாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் எப்பொழுது என்ன செயலை செய்ய வேண்டும் என்று நம்மால் சிந்தித்து செயல்பட முடியும் இந்த கச்சித் சர்க்கம் ஏற்கனவே பார்த்தோம் ராமர் பரதனிடத்துல பேசுறது வால்மீகி ராமாயணத்துல அதுல இன்னொரு ஸ்லோகத்தை இப்ப பார்க்கலாம் கச்சிதர்த்தஞ்ச தர்மஞ்ச காமஞ்ச ஜெயதாம் வர விபஜ காலே காலக்ஞ சர்வான் வரத சேவசே அப்படின்னு பரதன் கிட்ட பேசுகிறார் ராமர் ஓ பரதனே வெற்றி பெற்றவர்களுள் சிறந்தவனே ஜெயதாம் வர காலமறிந்து செயல் புரிபவனே அறம்பொருள் இன்பம் ஆகியவற்றுக்கு முறையாக நேரத்தை ஒதுக்குகிறாயா என்று கேட்கிறார் புண்ணிய காரியங்களுக்கும் பொருள் ஈட்டுவதற்கும் புலனின்பங்களை அனுபவிப்பதற்கும் முறையாக நேரத்தை ஒதுக்குகிறாயா என்று கேட்கிறார் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி பரதனிடத்தில் இனி பதவுரை பார்க்கலாம் தூங்கி காலம் தாழ்த்தி செயற்பால செய்ய வேண்டிய செயல்களை தூங்குக காலம் தாழ்த்தி செய்ய வேண்டும் தூங்காது காலம் தாழ்த்தாமல் செய்யும் வினை செய்ய வேண்டிய செயல்களை தூங்கற்க காலம் தாழ்த்தாமல் செய்ய வேண்டும் காலம் தாழ்த்தி செய்ய வேண்டிய செயல்களை காலம் தாழ்த்தி செய்ய வேண்டும் காலம் தாழ்த்தாமல் செய்ய வேண்டிய செயல்களை காலம் தாழ்த்தாமல் செய்ய வேண்டும் என்பதுதான் குரட்பாவின் பொழிப்புரை எவ்வினையும் எப்பொழுது ஆற்ற வேண்டும் என அறிந்து செயல்பட வேண்டும் என்பதுதான் கருத்து தூங்குக தூங்கி செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை